மீண்டும் பயம் இருக்குற மாதிரியே தொட்டி கட்டி கீழே வச்சு பூஜை தான் ஒரு சின்ன கட்ட பெரிய கோவில் பயம் தானே நம்பிக்கை மொழிய வேறு முயற்சிக்கு இடமும் னால அத்தகைய ஒரு பரம திருப்தியே கொடுத்தது தலைவள்ளு பேர் அதுதான் ஓள்ளல் ஏன்னா தலைவொள்ளல் என்று பேர் மற்றவங்கள்லாம் ஓரளவு திருப்பி வச்சு வர்றாங்க ஒரு ஓள்ள்கிட்ட போய் கே யாச்சகர் கேட்குறாங்கன்னா கண்ணன்மா உள்ள கொடுக்குறாங்க தற்காலி திருப்தி தான் போன திருப்பி தருமா சில மட்டும் அப்புறம் போகிறது போனால் இவ்வளோ நாளுக்கு போகணும் வேறுக்கு போகணும் அது போன திருப்தி வர்றதில்லை அதே மாதிரி ரத்த தானம் தர்ற ரத்த தானம் ரத்த இன்னும் கண்டதான பண்ணாங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் திருப்தி தான் அதெல்லாம் இடைவள்ளல்கள் தலைவல்லல் பரிபூர திருப்தி கொடுக்கக்கூடிய ஞானம் கொடுப்பாங்க அதனால தான் சொல்லுக்கு அர்த்தம் நாசமரும் அறிவு உருவம் ஆயினான் வாழியே என்றும் அழிவற்ற ஞானவடிமாக நிலை பெற்றவன் வாழட்டும் நாடில் அது களல நிகழ் மேனியான் வாழியே ஆராயும் போது யாவும் நிவர்த்தியாக சச்சிதானந்த சுரூபனாக விளங்கும் சர்க்குல்நாதன் வாழட்டும் விசாரம் பண்ணும்போது சகலமான பொருள்களும் வித்தியாத்துவ என்று நிச்சயம் உண்டாகும் வித் வித்யாத்திய நிச்சயம் உண்டாகும் அது வித்தியாத்துவத்தை நிச்சயத்துக்குறை என்ன உண்டாகுது சச்சிதானந்த சுரூபம் நான் என்று நிச்சயம் அத்தகைய நிச்சயத்தை உடைய சர்க்குநாதன் ஓராட்டம் ஆகவே உன்னாதுடைய பெருமையை சொல்லி உடலே பாடுறான் கைதட்டி ஆராவரம் பண்ணி ஆட்டம் போடுற நினையுமாறு வாழியேடு வந்த நாதன் வாழியே என்னை வந்த கோமென்றும் வாழி வாழியே இன்றி நின்று இளங்கும் ஜோதி வாழியே மனத்தால் நினைக்கும் தன்மை இல்லாது நிலைப்பற்றி விளங்கான் என்ற சுயம்பிரகாசர்குநாதன் வாழட்டும் சுயம்பிரகாசத்தை சிந்திக்க முடியாது ஏன்னா சிந்தனை கேட்டாது மனதுக்கு வாக்கெட்டான்னு சொல்லப்படும் உணவாச்சாம் மகோச்சராயினவங்க அப்படிப்பட்ட வடி மாறிக்கின்ற சர்புநாதன் வாழட்டும் நேசமோடும் ஈசன் என்ன நெஞ்சு இல்லாத வஞ்சனாம் எனையும் பக்தியுடனும் பரமேஸ்வரன் என்று எண்ணும் மனம் இல்லாத கபடனாகி என்னையும் நீதி அன்பரோடு உகந்த நாதன் வாழியே உள்ள மியடியார்களோடு சேர்த்து மகிழ்ந்த தலைவன் வாழட்டும் இது நாசிகர்கள் நானும் திருதா பட்டில் லோகாயன் சொல்கிறான் இல்லை தேகமாக ஆத்மா பகமே ஆச்சம் அவன் வந்து எட்டி பார்த்தான் அவனுக்கு உத்தேசம் பண்ணாங்க அவனை ஞானம் அடைஞ்சிட்டான் பாருங்கள் அப்படிங்கிறார் அவன் சொல்கிறான் பக்தி உடனும் பரமேஸ்வரன் என்று என்னும் மனம் இல்லாத கபடனாக என்னையும் அடிப்பட்டவனாகிய நாசிகனாக என்னையும் நெறியோடு உள்ள மெய்யடியார்களோடு சேர்த்து மகிழ்ந்த தலைவன் வாழட்டும் என்னை அடையாளத்துக்கொள்ள சேர்த்துக்கிட்டாரு அடிப்பட்டவர் வாழணும் என்னை ஆள வந்த கோலம் என்றும் வாழி வாழியும் என்னை ஆட்கொள்ளும் பொருட்டே எழுந்தருளிய திருமேனியானது நீளு காலம் வாழட்டும் வாழட்டும் ஆகவே அவர் காலத்தில் வந்து சரணாகதி அடைஞ்சன் நாசிகனும் ஊற்றி அடைஞ்சான் அப்படிப்பட்ட ஒரு பெரிய தலைவர்கள் அவரு சன்னிதான விசேஷம் அப்படி இருக்கான் அதனால அவர் வாழட்டும் வாழ்க்கையும் பிரளயம் வாய் பிரளயம் இப்படி சொல்லுவார்கள் அதெல்லாம் மகாப்பிரயம்னு சொன்னால் இது பஞ்சமுதலும் இருக்காது எல்லாம் மறைஞ்சிடும் மறைஞ்ச பிறகு அந்த பிரம்மஸ்வரபம் மாய ரெண்டு தான் இருக்கும் அதுதான் ஊழி மகாப்பிரயம்னு போயிருக்கு அதான் சிவராத்திரி அதை கொண்டாடுறது இந்த ஜனப்பிரயம் இருக்கு எல்லாம் தண்ணி மாதிரியாக இருக்குது எல்லாம் இமயமலையெல்லாம் மூடிக்கும் எங்கே பார்த்தாலும் தண்ணி தான் இருக்கும் இவர்கள பார்க்க முடியாது தண்ணி பார்க்கலாம் அக்னிபிரளம் எல்லாம் எரிஞ்சிக்கிட்டு கிடக்கும் எல்லாம் ஏறிதான் இருக்கும் வாயு பள்ளி எல்லாம் காட்டு தான் இருக்கும் வேறு ஒன்றுமே இருக்கு அதெல்லாம் போயிடும் அப்போ வஞ்சபூதங்கள் இருக்குது பஞ்சபூதங்களும் அணிஞ்சு போகிறது தான் மகாபிரளம் இப்படிப்பட்ட யு யுகப்பிரளயங்களை காக்காப்பூசுன்னர் நான் பல முறையை பார்த்துருக்கேன் சொன்னார் அவர் இங்கே பாருங்கள் பார்த்திருக்கேன் அதாவது ஜலப்பிரலையை வரும்போது நான் ஜலோடமாகி விடுகிறேன் அவன் அக்னி அக்னிமயமாயிடுவேன் காற்றுன்னா காற்று மடியிருவேன் ஆனால் என்ன ஒன்றும் பண்ணுறது இல்லாது அந்த தன்மையை எனக்கு யோகா சொல்லும் சே சம்பாரிச்சிருக்கேன் யோகா பூஷின்றாரு அனுப்பி பூஷன்னா காக்கை காக்கா அப்படி வந்தான் அப்படி எனக்கு ஏன் இப்படி வந்தது உங்கள் தம்பிகள் இருபத்தோரு பேர் சேர்த்து போயிட்டாங்கன்னா ஏன் சேர்த்தாங்கன்னா அப்படி ஈஸ்வர சங்கல்பம் பிரார்த்தப்படுக்குங்கிறாரு பதில் அதுதான் கணசிக்கல ஏன் இப்படி போச்சேன்னா கர்மஊர் இருக்குது பிரார்த்தைப்படிதான் நடக்கும் அப்படின்னு தான் சொன்னார் அவளுடைய என்னுடைய சாமர்த்திய சொல்லவே இல்லை அப்படி ஒரு பிரார்த்தை அமைச்சிக்காரையும் சொல்லலாம் ஏதனால உலகத்தில் இப்படிலாம் பார்த்து போட்டு உங்களுக்கு அகத்தம் ஒன்று ரெண்டு அப்படி வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கலன்னு நம்ப மாட்டாங்க அப்புறம் ஜல பிரணயம் அப்புறம் தான் இந்த சதுரகங்கள் எட்டு சதுரமானதை பார்த்திருக்காங்க போகும் எட்டாம் வச்சு கூப்பிட்டார் எட்டு முறை நீ அவதாரம் பண்ணிருக்க இப்ப அந்த வந்தீங்களா வா உருங்க சொல்றது பிரபஞ்சமானது நிலையில் மாறிக்கொண்டே இருக்கிறது இது ஒரு சக்திப்பு தேவையில்லை ஆர்ம உண்டு தான் சத்தியம் அதிசயம் ஒன்றும் தோட்டாது இப்போ அப்படியா அப்படிங்கிறான் ஆச்சரியமா இருக்கு ஆச்சரியம் கிடையாது அடைஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால அது பொய்பொருள் அடுத்த புகைப்பொருள் எப்படி வேணும் எத்தனை சதவீதமா ஆனாலும் சரி இல்ல அழகா விட்டாலும் சரி யுவர் இருந்தாச்சும் மகாப்பிழைகள் இருந்தாலும் சரி எது வந்தாலும் சரி நான் சாட்சியா இருக்கிறேன் என்ற ஒரு திடம் தான் ஞானம் ஒன்று அதிசயம் கிடையாது இந்த உலகத்தில் எந்த பொருள் அதிசயம் கிடையாது அதிசயம் பார்த்தது அஞ்ஞான காலம்தான் புதுமையா ஒன்றும் காணார் அப்படின்னார் நல்லது என்ன சாட்சி நல்ல ஜீவன் முக்தார் புதுமையா ஒன்னும் தெரியுது எல்லாம் பொய்ப்பொருள் என்ன புதுமையா இருக்கு அப்படிங்கிறது ஆகவே இந்த மகிமை என்னா உலகத்துக்கு எப்படி நடக்கும் மாயு சாமர்த்தியாது மாய்க்கு அடிகள் சாப்பிட்டு இருக்கிறதுனால பல பிறகுகள் எடுக்கிற மாதிரியும் செய்யும் பல யுகங்கள் பார்க்குற மாதிரியும் அந்த காசு பச போக்கூட சில பேர் இருக்கலாம் அவ்வளோ காலம் வரைக்கும் இந்த திருமூர்த்திகளும் இருக்காங்க அவங்க அப்புறம் இவங்க கூடாதா அவங்க மகாபலித்து தான் ஒழுங்குது அவங்க சரீரம் அது இருக்காங்க அப்போ அதுல காப்பு சில குறைவு தானே சில பெரிய இருந்த பாருக்காரு அப்புறம் அதுக்கு முதல அவங்க இருந்து இருக்காங்களே மகா பிரிளையும் முடிஞ்ச பிறகு மீண்டும் உற்பத்தி ஆகும் போது அவங்க உற்பத்தி ஆகுறாங்க அப்படி வரும்போது காரி பிரம்மங்கள் எத்தனையோ போயிட்டாங்கன்னு சொல்லப்படுது பிரம்மாக்கள் எத்தனையோ சிவன் எத்தனையோ விஷ்ணு எத்தனையோ என்ன போறது சொல்லப்படுது அப்போ இதெல்லாம் கற்பனை கட்டுவேன் நமக்கு மொளை கட்ட மாட்டேன் என்ன இவ்வளவு நடக்குமா அப்படின்னா மாய்கள் சாமர்த்தியிருக்கு காட்டுக்குடி சாமர்த்தி இருக்கு சொப்பனத்தில் செத்து போன பிணத்தை நான் தான் செத்து தன்னையே தூக்கிட்டு போய் சூழலை கொடுத்துற மாதிரி பார்க்குறோமே இது நடக்குமே எங்கேயாவது அப்படி சொப்பனம் வருது இது நடக்குமே இது நடக்கிறதுக்கு நம்ப முடியுமா ஏன் வருது அந்த மாயின் அம்சமாகிய மனதுக்கு அந்த சாமர்த்தி உண்டு மனது கொண்டு காட்டும் நிர்ணயிக்கப்படுகிறது ஆனாலும் ஒரு சொப்பனத்தில் பல யுகங்கள் கூட காட்ட முடியும் அதே போல இங்கே பல யுகங்கள் நாம் தான் ஆச்சரியப்படுறது சொப்பனத்தில் வரக்கூடிய ஒரு ஜீவன் அங்கே ஆச்சரியப்படுறானா அப்படி போல் இங்கே ஈஸ்வர சொப்பனத்தில் நான் வந்த ஜீவர்கள் ஆச்சரியப்பட இருக்கோம் ஞானம் வந்த பிறகு எப்படி ஜாக்கிரவாசி வந்த பிறகு அது அநாயசமாக நினைக்கிறோம் ஆமாம் எத்தனை ஜீவங்கள் கண்டதா சொப்பனம் கண்டது நடக்கிற காரியமா என்று ஒரு அனாயசமாக நினைக்கிறோம் அதே போல் ஈஸ்வனுக்கு அனாவசியம்தான் அதெல்லாம் நாம் ஒரு சாதாரண ஒரு போ மாயின் பரிணாமந்தான் ஒரு தோற்றம்தான் ஆனால் நாம் பண்ண நினைக்கிறோம் நாம் தான் பெரியவாள் என்னை விட பெரியவாள் நினச்சிரும் அப்படி நினைக்கிறாங்க துக்கம் வர்றது சரி ஈஸ்வர சக்கரத்தில் நாம் ஒரு பல்லாக இருக்கிறோம் அந்த அவர் ஆட்டி வைக்கிற பொம்மையில் நாம் ஒரு பொம்மை அப்படி எப்படி ஆடட்டும் என்பது பக்தருடைய நிச்சயம் தான் ஆட்டி வைத்தால் ஆடாதார் யாரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டும் போது நம்மளாம் ஆடுறோம் அதில் என்ன பேசாமல் இருக்கும் அப்படிங்கிற பாவனையெல்லாம் ஞானிகளுக்கு உண்டு பக்தர்களுக்கு பக்தர்களுக்கு கொஞ்சம் காலம் கொடுக்கலாம் சில காலம் துக்கப்படலாம் ஞானிகளுக்கு ஜடவா எப்போதும் உண்டு அதில் எந்த ஆச்சரியும் படுறது இல்லை மாய அப்படி காட்டும் பாவனை வேலையே கிடையாது கடைசி மத்தவரை என்ன சொல்லுது வெறும் பாவனை சொப்பளத்தில் அத்தனை பாவனை தான் பவன சங்கல்பந்தான் உருவா காட்டுறது பாவனை அதே போல ஜாகரஹாசன் ஈஸ்வருக்கு இது சொப்பன மாதிரி இருக்கு அவர் அவர் வீட்டுக்கு அதிசயம் இல்லை நம்ம வீட்டுக்கு அதிகம் வரணும் பண்ணணும் விஷால பண்ணி ஞானம் அடையும் போது இந்த ஞானம் வரணும் இது மையோட சாமர்த்தியத்தில கால சாமர்த்தியம் காலத்தை கூட்டியும் குறையும் காட்டக்கூடிய சாமர்த்தியம் உண்டு நம்ம காலசக்தியும் பேர் நீதி காலசக்தி அழிவு சக்தி ஆக்கு சக்தி பல்வேறு சக்திகள் அது ஒரு சக்தி அதிகப்படுத்தியும் இப்போ இனி எத்தனையோ செய்கிறோமோ இதுல ஒரு சரீரம் என்ற ஒரு பாவனை வரும்போது அந்த ஆசையா துக்கம் எல்லாம் போயிடும் அப்புறம் இதுக்கு போல எத்தனையோ பேர் எத்தனை பேரே நடந்து போச்சு இதெல்லாம் ஒரு அதிசயம் இல்லை என்று ஒரு மாயை மாயா காரியம் மாத்திரம்டையாது பிரார்தனுசாரமாக கூடி பெரியது வந்தாலும் வரலாம் ஒரு பிரலயமா ரெண்டு பிரலயமா தினப்பிரலயம் அப்புறம் யுக பிரளயம் மகா பிரளயம் இத்தனை பிரும் பாவனை தான் ஒரு சொப்னத்திலே ஒரு பிரியம் வந்த மாதிரி கூட காக்கலாம் அப்படிப்பட்ட சாமர்த்தியம் அது உண்டு அப்படி போல வெறும் தோற்றம் அனைவிதமான பரணாமடைகள் அப்படி பரணாமடைல காலசக்தியானது பிரம்ம பிரம்மிக்கக்கூடிய காட்டும் அது கூடிய ஆற்றல் அப்படி இருக்கு என்று எப்படி ஒரு விசாரம் பண்ணி தெரிஞ்சு மனது போல அமைதி அடையலை நம்ம அனுபவம் இருக்கு ஸோ பணத்திலிருந்து போய் நிச்சயம் பண்றோம் சரி இது சின்ன வயசுல இருந்து இதுவரை எத்தனை வருஷம் ஆச்சு நினைச்சு பாருங்க இப்போ படமா இருக்கும் அந்த காலமானது அப்படியே காட்டுது ஒரு நிமிஷம் போறதுக்கு ஒரு கணக்கு இருக்கு அப்புறம் ஒரு மணி போற கணக்கு இருக்கு ஒரு நாள் இருபத்தி மணி நேரம் போகுது இப்படி சிறுகு சிறுகா போன அந்த நம்ம சின்ன வயசுலேருந்து இதுவரை வந்ததுல திரி பார்த்தோம்னா என்ன புதுசுக்கே இருக்கு இப்பதான் படமா ஒரு பாவனை அப்படிதான் வருது அப்படியே எழுபது வருஷம் போச்ச அப்படியே எழுபது வருஷமா சிந்தனை பண்ணிட்டு தான் இருக்கான் ஒரு நிமிஷம் முடிச்சிடுறான் இப்பதான் இருக்கு எழுது ஆயிடுச்சா அப்படிங்கிறான் அப்படி என்ன இது ஒரு கால பாவனைன்னு போயிருத்தி பாவனைகள்லாம் அனந்தம் கோடி பாவனைகள் இந்த மைக் சாமர்த்திய உண்டு காலமான இதா எப்படி வந்தது எப்படி வந்ததா எப்படியும் மயக்கங்க அடிக்கிட்டு இருக்காது எத்தனோ சக்தி சக்தி பிரம சக்திகள் என்ன முடிவு பிராரத்தம் ஒண்ணு இருக்கு நடக்கட்டும் அது புகழ் தரக்கூடிய இழை தரக்கூடிய சவபாவனைக்கு விட்டுறாங்க அவங்க பரார்த்தே ஏன் நிர்ணயிக்கப்பட்டது அது ப்ரது வலு கொடுத்துருக்கார் அவர் அப்படி கொடுக்கலாம் நிர்ணயம் பண்ண முடியாது அது ஒரு சக்தி நிர்ணய சக்தி அதுக்கு நியமசக்தி அப்படி அவர் சர்வசக்திவான் ஆனவனாலே எல்லா சக்தியும் ஆட்டி படைக்கிறார் நம்ம அர்ப்பசக்திவான் ஆனவனாலே நம்முடைய சரீரத்தையும் சமர்த்தியம் பண்ண முடியலாமல்ல ஆயிரம் ஏதாவது இருக்கு அது வைத்தியம் பண்ண முடியல வருது டாக்ட அவ கண்டுபிடிக்க முடியல அத்தனை வைத்தியம் இருக்கு எந்த வைத்தியமாவது ஒழுங்கா பண்ணுதா எல்லாம் ஏமாத்த வைத்தியம் தான் இருக்கு மாத்திரது குற்றம் இல்ல சாஸ்திரம் குற்றம் இல்ல அவங்க பண்றதும் சரிதான் நம்ம பிரார்த்தமானது அது ஏமாத்த வைக்குது பல பிரார்த்தனும் எந்த வைத்தியத்தையும் கண்டுபிடிச்சது குற்றியும் தேவையில்லை சரி பல பிரார்த்தம் அது மருந்து கட்டுப்படாது திருமண பிரார்த்தம் மருந்து கட்டுப்படும் அதே போய் எல்லா விஷயம் நான் எங்க எங்க பல பிராரதம் இருக்கோ அங்கே விட்ட வேண்டியது கிடைக்க முடியாது வரும்போது படம் ஓட்டுறானா படம் ஓட்டான் அப்புறம் குறைய வருல்லையா அப்ப பலப்பிராம திருமணம் தெரியுது அப்படி போனது எல்லாமே காத்து பலமா இருக்கு நம்ம மெல்ல போகட்டும் போறோம் ஒவ்வொன்னு அப்படித்தான் பலமா சக்தியும் தடுக்க முடியாதுதான் எல்லா விவகாரம் அப்படிவா வாழ்க்கையில துர்பலப்பட அர்த்தம் தான் முக்கியத்துவம் அடையுது பலமெல்லாம் கொஞ்சம் தான் அதனால தான் ராகுபோல் பாடுபடுறோம் இல்லைன்னா பாடுபடும் தேவை இல்லையா விசாரம் பண்ணாதான் முடியும் நான் முயற்சி பண்ணியும் அது நடக்க பலமும் அர்த்தம் முயற்சி பண்ணா நடக்குதுன்னா துர்பலம்னு அர்த்தம் இலக்கணம் அதுக்கு மூடிச்சி போட நடந்து போச்சு நீ மூணு வருஷம் நடக்கல பலமா இருக்கு பண்ண மாட்டாங்க சும்மா இருந்துருவாங்க அமைக்கிற எப்படி ஏன்னா இவ செஞ்ச புண்ணியமா கொஞ்சம் பாவமும் அதிகமா இருக்கலாம் புண்ணியும் கொஞ்சமா இருக்கும் ஊர் போட்டு ஆசை இருக்கும் அந்த ஆசை நிறைவேறணும் அப்ப நிறைவேறணும் அவர் இதுதான் காரணம் ஊருபட்டு ஆசை இருக்கு ஒரு ஆசை பாசம் பரித்து சந்தபாத வாழியே சமைந்த பார்வை வாழியே தஞ்சை பழனியில் முந்நூற்றி பாட்டு இது குணலை வாழ்த்தின் பேர் தான் கடைசி அத்தியாயம் முப்பத்தோராவது வாழ்த்தையில் குணலை வாழ்த்து குணலைன்னா ஆடிப்பாடி மகிழ்ந்து வாழக்கூடியது ஞானம் எல்லோரும் மகிழ்ச்சி என்ற கருத்தை வைத்து இதில் பாடுகிறார் அதன் முன்னே சொல்லப்பட்ட பல பெயர்களுக்கு கோள் வார்ப்பு செஞ்சார்கள் யார் யார் வந்தாங்களோ அந்த ஆசிரமத்துக்கு அதற்கெல்லாம் கொடுத்தாங்க அருணாசிவன் புறமத்தன் அகச்சமைத்தார் பல பேர் வந்தாங்க எல்லாரும் கொடுத்தாச்சு எல்லாரும் ஞானம் அடைந்தாங்கன்னு அர்த்தம் எல்லாருக்கும் கொடுத்ததுன்னா என்ன அர்த்தம் எல்லாருக்கும் அதேத கருத்தை விளக்கம் சொன்னாங்கன்னு அர்த்தம் விளக்கம் சொன்ன பிறகு அவர் ஞானம் வந்ததுன்னு அர்த்தம் அதான் கூடுன்னா இதுதான் கூழ் இந்த சாப்பிட் சமை சாப்பிட்ற கூழ் இல்லை அந்த கூடு என்ன பண்ணுறது பசி போகும் ருசி இருக்கிறது ஒரு பசி மட்டும் போகும் பசி விரும்பி வந்தவங்களுக்கு சுகமாக இருக்கக்கூடிய ருசி வந்து அவன் இருக்கும் இது அப்படி இல்லை இது பந்தத்தையே போகக்கூடியது அப்படிப்பட்ட இது எல்லாேருக்கும் போன பிறகு இப்போது இதன் பொருள் பந்தபாசம் அஞ்ஞானம் அதன் கட்டுகளும் வேறோடும் பறித்து விழ அடியோரும் பறித்து அழியவும் என் முடி தந்த பாதம் வாழியே எனது திறமீது சூட்டிய திருவடிகள் வாழட்டும் சமைந்த பார்வை வாழியே பரிபக்குவம் அடையும்படி திருக்கெண் வைத்த கிருபாதிஷ்டி வாழட்டும் என்று உன்னாருடைய திருவடிகளை வாழ்த்துக்கிறாங்க இதில் நானூற்றி எழுபதாவது பாட்டில் உலோக ஆயுதம் கூட ஞானம் சொல்லப்படுது இப்போது இந்த சசந்திர போதனுடைய வரலாறில் எத்தனையோ பிறவைகள் எடுத்து அவன் துக்கத்தை அணுவிக்கிட்டு இருக்க குருநாத வள்ளத்தில் மகிமையினாலே பிறவி நீக்கம் பெற்றான்னு சொல்லப்படும் ஸ்வண்ணம் அந்தங்கோடு ஜன்மங்கள் எடுக்கக்கூடிய சஞ்சீத்த இருந்தாலும் கூட சஞ்சிதன் நாசம் செய்து முச்சியடைந்தான் என்று அந்த பாடலில் தெரிஞ்சுக்கிறோம் அதுபோல எங்கேயும் அதன் கட்டுகளும் அடியோடும் பறித்து அழியும் எனது சிறை மீது சூட்டிய திருவடிகள் வாழட்டும் பரிபக்கம் அடையும்படி திருக்கள் வைத்த கிருபாதிஷ்டி வாழட்டும் என்று வாழ் சொல்றாங்க பொரு கண் அழித்த அடி வாழையே காணப்பட்ட திருசிய காட்சிகள் அனைத்தையும் பொய்யன்று உபதேசித்து ஒழித்த சர்க்குருநாதன் திருவடிகள் வாழட்டும் ஆக பொய்யன்று உதவேசம் பண்ணார் அப்படிப்பட்ட உதயம் பண்ணதுனால பொய்ய நிச்சயம் பண்ணப்பட்டது அதனால் அவருடைய திருவடிகள் வாழட்டும் வைப்பு இல்லாத கண் அழித்த அடி வாழ்க்க வாழிய திருசிய நோக்கு இல்லாத ஞானக்கண் கொடுத்திய சர்க்குநாதன் திருவடிகள் வாழட்டும் திருசிய நோக்கன்னா திருசியம் ஞானம் அந்த பிறகு பார்க்கறது உண்டு பார்க்காம இருக்கிறது இல்லை அது சத்தியபூ சுக புத்தி இல்லை அதான் நோக்கி இல்லாத நான் திருசிய நோக்கில் சத்தியபூ சுக புத்தி இல்லாத ஞானக்கன் கொடுத்த கொஞ்சம் மகிழ்ச்சிக்கணும் அருள் ஈசன் அடிவாளியே அஞ்ஞான ஆவரணங்களை அடியோடு அழித்து மோட்சமளித்த பரமேஸ்வரன் திருவடிகள் வாழட்டும் அஞ்ஞான ஆவணங்களை அடியோடு அழித்தான் அவ்வளவு வல்லமை சுரபானு சாமி கொண்டு திருவடிகள் வாழட்டும் என்னை ஆளுடைய எந்த அடிவாளியே இளையனையும் ஆட்கொண்ட சர்புணா திருவடிகள் ஆழட்டும் அவருக்கு எந்த மத்திய அதிகாரிக்கும் சாமர்த்தியம் உண்டு அதனால அடியாரும் அப்படின்னா நான் மத்தியில் செல்லக்கூடிய அடியாரி இல்லாமல் நான் மந்தனாக இருந்திருக்கேன் என்னை போன ஆட்கிற அளவு ஆட்சாய் இளங்குடைய சோமேன் பேர் அடுபட்ட வரும் வாழட்டும் என்று இதில் அவருடைய மகிமையை சொல்லி வாழ்த்துகிறார் அடுத்த பாட்டு சுத்த மறை தொடர்ந்த தழி நான் வாழியே சுற்றுவரும் பெரும் பவநாசனி வாழியே தத்துவ நெறி திறந்த தர்க்கசயம் தண்ட மாறுதன் வாழிய மகா வாக்கியங்களால் விட்டுவிடாத லட்சணையால் விழுங்கிய திருவடிகள் ஒளிய சர்க்குநாதன் வாழட்டும் வேதாந்த மகா வாக்கியம் தத்தம்சி அதனால் வரக்கூடியது லட்சணாவினால் அறியக்கூடியது இதெல்லாம் சாமான எல்லாருக்கும் வந்துடுறதில்லை ஒரு நாளில் சுரபான சரவல்லாம இருந்தாக்கா மந்தனுக்கு வரும் செல்லப்படுது அப்படிப்பட்ட திருவடிகள் நீடு வாழி நீ வாழியே நெருக்கமாய் வாரான் என்ற பெரிய ஏழ் வகை பெருமையை நாசம் செய்த தேவரீர் வாரட்டும் தொடர்ந்து வரும் தேவர் மனிதர் நடப்பன நிற்பன நீந்து சொல்லக்கூடிய இடஒசம் செய்து விட்டு சஞ்சீதம் நாசம் ஆனதனாலே அதுக்கு வழி இல்லை தத்துவ நெறிய திறந்த சேவகன் வாழ்க்க உண்மையான மார்க்கத்தை திறந்து வைத்த வீராதி வீரன் வாழுங்கள் சேவகன் வீராதி வீரன் என்ன குருநாத் வேற சண்டைக்கு போனா ஜெயிச்சுடுவாரா அப்படின்னா ஒரு சண்டையை சேர்ந்து புறத்தே அல்ல அகத்தை விட்டு கொண்டவர் அதனால வீரன் மட்டும் பேர் இங்க தீ என்று கொண்டு அகப்பகையில அதான் தியரன் பேர் புறப்பகல ஆயுதங்கள் விட்டுக் கொள்வர்களுக்கு பேர் ஆகவே அப்படிப்பட்ட தீரனுடைய திருவடிகள் வரட்டும் தர்க்க சமய சண்டை மானுதன் வாழையே நியாயசாஸ்திர கண்டனத்தில் புயல் போன்ற தாங்கள் வாழ வேண்டும் இவர்கிட்ட நியாயசாஸ்திரம் படிச்சுட்டு வருவாங்க வந்த பிறகு வாதம் பண்ணுவாங்க எந்த வாதமும் இங்கே ஜெயிக்கிறது இல்லை பெஸா வைக்க இதெல்லாம் சும்மா வந்துடுறதில்லை அது எந்த குருமூர்த்தியில கிடைக்கும் ராமேஷ்ணர் காலத்தில் அவர் படிப்பு இல்லைன்னு சில வித்தியோன்களுக்கு தெரியும் அவர்கள் வந்து சொல்லிவிடுவாங்களாம் நான் அவங்க ராமேஷ்வரையும் கொஞ்சம் வாதம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு இப்போ சொல்லுவாங்களாம் இது எவ்வளவு நம்ம படிப்பு இல்லை ஒன்று இவர் வாதம் பண்ண சொன்னு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு வேண்டான்னு சொல்லுவாராம் வேண்டான்னு சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் நான் நாளைக்கு கேள்வி பண்ணுவாங்க அவங்க வந்த மாதிரி நீங்கள் பேசுங்க அப்படின்னாங்க இவர் ஒன்றும் தெரியலன்னு அப்படின்ட்டு ரெக்கார்ட் ஆயிரும் இல்லை அப்படின்னாங்களாம் சரி அம்ப அம்பிகை இருக்கு எப்படி நடக்கணும்னு சொல்லணுன்னாரு இவருக்கு என்னன்னா மனசில் தீலியை கொண்டு வயித்தா போதும் அவங்க மாதிரி போயிடுச்சு வயிற்றால் போன பிறகு சரி நம்ம பயசால போச்சுன்னு பேசாமல் அப்புறம் சமாளம் பண்ணிக்கிட்டு உக்காந்துக்கிட்டாரான் உட்காந்த பிறகு வாதம் நடந்ததான் நடந்த பிறகு அவன் அழுகிட்டு போனானா வெக்கப்பட்டு கும்பிட்டு போயிட்டானா அப்புறம்தான் இவருக்கு தெரிஞ்சதான் போன பிறகு ஏன் நீங்கள் அப்படியே சமாதியிலே இருக்கிறீங்க ஏந்திரீங்க அப்படின்னாங்களா சரி என்ன அந்த காணான் அவன் போய் அழுதுபடிச்சு போயிட்டான் கேக்கப்பட்டுக்கிட்டு அப்படின்னா அப்படியா நான் என்ன பேசு எனக்கே தெரியாது அப்படின்ட்டு உள்ள அம்பா இருந்தே பேசினாரான் அப்படின்ட்டு மை மாறி இருந்திருக்கு அவருக்கு படிப்பில்ல இருந்தாலும் கூட அந்த அம்பிய அருளாவது உள்ள இருந்து காட்டு எடுப்பாடு பேசுறது இவர்தான் பின்பாட்டு மாதிரி பின்னவர் பாண்டாலும் வாய் அசைங்கிறாங்க பாருங்க அப்படி போல் வாய செய்தவரைய உள்ளே செய்தி கொடுத்த பூரா அம்பால் தான் அது கொடுத்ததுனால அவர் வைக்கப்பட்டு அழுது மன்னிப்பு கேட்டுக்கு போயிட்டானான் அப்படி போல் சுரமானந்தர் அவர் பெரிய ஞானி அது அவருக்கு படிப்பு நூல் செய்ற அளவுக்கு படிப்பு இல்லை போய் தர்க்கம் பண்ண சாமர்த்தியில் உண்டு அவருக்கு நூல் செய்யற அளவுக்கு இல்லாதனால தான் தத்துவ ஏற்பாடு பண்ணி பண்ண சொன்னது அதனால் அவர்கிட்ட யார் வந்தாலும் ஜெயிக்க முடியாது அப்படிப்பட்ட முடிவு சொன்னார் தர்க்கமய சண்ட மாறுதன் சண்ட சூரியனுக்கு ஒரு பேருந்து அந்த சிதலம் குளிர்ச்சி இதெல்லாம் போகக்கூடிய சாமர்த்தியம் உண்டு சண்டை மாறுதன் பேர் நியாயசாஸ்திர கண்டகத்தில் புயல் போன்ற சண்டை மாறுதம்னா இல்லை காத்து மந்தமாரதம் அண்ணக மனுஷ் காத்து திண்டலுக்கு மந்த மாருதன் பேரு சண்டை இருக்காது புயலின் புயல் போல் இருக்கிறவர் அவ்வளவு தூரம் வாழம்பு சாமர்த்தியம் சர்க்கனி தாங்கள் வாழ வேண்டும் அவர் யார் வந்து தனி சரணாதி அத்தனை பேருக்கு ஞானம் தயாராக இருக்கார் அப்படிப்பட்ட மொழியை சொல்லுவார் நான்கு தொண்ணூறாவது பாட்டு வாழ் துணி போர் வாழ்வார் வாழட்டும் இண்பத்தனானவர் வாழி மீன்கள் வாழட்டும் மறை துணை வேத வேதாந்தங்களின் மெய்பொருள் சித்தித்து வாழ்பவர் வாழி கலைவரப்பெற்றவர்கள் வாழட்டும் பரமானந்தி தித்திக்க வாழ்பவர் வாழி ஜீவன் முத்தி சுகமான விளைச்சினானந்தம் பிரமித்தது பிரமித்து அனுபவிப்பவர்கள் வாழட்டும் சுரூபானந்தன் வாழி என் சர்க்குருநாதன் வாழட்டும் தத்தப்பிரகாசன் வாழி என்று பரமகுருநாதன் வாழட்டும் இல்லை சுரூபானந்தருடைய குருநாதர் சிவபிரகாசம் சொல்லப்பட்டிருக்கு இவரு இன்னொரு குருநாதனா இருக்கலாம் குருநாதர் சிவபிரகாஷ் சுயம்பிரகாஷ் சாமி பேர் சுயம்பிரகாஷ் சாமி சகபாடியாக இருக்கலாம் அதில் விளக்கம் இல்லை சரியா அதனால் இவருடைய குருநாதருக்கு குருநாதர் சுயம்பிரகாசம் அவருடைய குருநாதர் இருக்கலாம் இல்லை அவருடைய சகபாடியாக இருக்கலாம் சத்துயபிரகாசம் பாட்டில் சத்து பிரகாசம் பாடுறான் அப்படியே மகிமை இருக்கு ஆகவே இத்தகைய மகிமையோடு இருந்த இந்த சுரபான சுவாமிகள் அவருடைய சீடர்கள் ஞானம் பெற்ற முறை இந்த மரணி மூலமாக உலகத்திற்கு அறிய செய்தவர் சத்யராஜ சுவாமிகள் சத்யராஜ சுவாமிகள் இப்படி செய்த பெரிய இலக்கியங்கள்லேயே ஒரு புரட்சி ஏன் அப்படின்னு சொன்னா புறப்போரை பற்றி தான் அப்படிப்பட்ட சத்துராஜ அகத்துறையில வெற்றி கொள்ள அவர்களுக்கும் ஒரு பரவி புரட்சி எதிர்த்து வந்த படவர்கள் அவர்களுக்கு தான் மூட சமாதி ஏற்பட்டு மீன்பேட்டு போன போயிருக்காங்க அவ்வளவு மிக முடையவர் அதனால சத்யராஜ சுவாமிகள் இந்த மாதிரி செஞ்சிருக்கார் ஆனாலும் பிரபலம் இல்லை இதெல்லாம் இது படிக்கிறதுக்கு ஆகலையா அது நாம் தான் புத்தம் போட்டு வச்சிருக்கோம் யாருக்கே படிக்கிறாங்க இதே நாம் தான் படித்தோம் அவ்வளோதான் ஆனாலும் இந்த கருத்துக்களை தெரிகிறதுனா மிக கஷ்டம்தான் ஒரே ஆசிரியாக இப்படி ஒரு விளக்கமாக எழுதலை தொடங்கப்படுத்தி எழுதலை சரியில்லை ஏதோ ஓரளவுக்கு பத பதார்த்தம் செஞ்சிருக்கார் அவ்வளோதான் அதை பற்றி நான் கொஞ்சம் வீழ்ச்சி வேண்டியிருந்தேன் எதுவும் வழிகாட்டல வழிகாட்டி சந்தோஷப்பட்டு வேண்டியிருந்தான் ஏன்னால் சும்மா இருந்ததுக்கு எதுவும் கொஞ்சம் வழிகாட்டலாருல்ல வழித்தார் ஒரையாசிரியர் அப்படி போல அந்த வழிகாசிரியாக பிரம்மாண்ட சுவாமிகளுக்கும் நாம் நன்றி தெரிவிப்போமாக அதன் பிறகு சத்துராஜ சுவாமிகள் மூல நூலாசிரியர் அவருக்கு நன்றி தெரிவிப்போமாக சுவரூபானந்தர் குருநாதர் அவர் தான் மூலவர் அவரைத்தான் பாழ்து இப்படிப்பட்ட நூல் தலைவர் அவர்கள் ஆசிரியர் சார்பிலே போட்டுறதுக்கு அவருக்கு நன்றி வணக்கம் இதை ரெண்டாம் முறையோ மூணாம் முறையே படிக்கணும் படிக்கணும் இத்தகைய வாய்ப்பு நம்ம கொடுத்தது எல்லா உள்ள காரணப்பறமும் தான் அப்புறம் குருநாதர் சங்கராச்சாரியர் நம்முடைய நிர்வாகத் தலைவர் உணவு தலைவர் கௌரவ தலைவர் எல்லாருடைய ஒத்துழைப்பு இருக்கணும் மூச்சுக்களுடைய புள்ளி விசேஷம் எல்லாம் இந்த மாதிரி ஒரு காரியம் நடக்க முடியாது இல்லைன்னா வேட்டி கொண்டவங்க நடக்காது சவட்டி புட்டு இருந்தால் தான் முடியும் ஆக அனைவருக்கும் காரணப்பெருமும் பேரூர் புரியுமாக எல்லோரும் மூட்டருக்கு நினைப்பது அல்லாமல் வேறளுடைய பராபரணமே தாய்மான்சாக சொன்ன மாதிரி எல்லோரும் என்றாக இருக்கட்டும் என்று கூறி முதல் பாட்டை படைபாலும் படை துடைப்பானும் தொழுது தொழுதல் செய்வார் கடை திறப்பு அதான் முதல் நூல் இந்த பரணி லக்கணப்படி செஞ்ச பரணி இதை விட முற்று பெறுகிறது